அைத்தகணம் அப்பசயோ வை நமர்ஷிநோர் ஹிய அயதர்ஷி மனசோ நகிர அபயோக்யா உசேகவுதேஷாந்த மனசோ நகிரத்தவேதேதீய விஷிப் காமோகோப்பாமோலய தும்மத்தாங்க ज्ञान காண உயமாக மனோ நிக்ரஹ சாதனத்தை உபதேசம் பண்ணுகிறார் சங்கராச்சாரியார் இந்த நாற்பதாம் ஸ்லோகத்துக்கு சொல்லும் பொழுது அபட்சயா சாந்தி மனசா நிகர்த்தம் அபயம் மனசா நிகராயத்தம் எல்லாத்தையும் சேர்க்கிற அதாவது இந்த ஞான பலம் மனதின் கட்டுப்பாட்டை பொறுத்திருக்கிறது பொறுத்திருக்கிறது மனோ நிகிரகத்தை பொறுத்திருக்கிறது ஞானம் மனதின் ஞானம் பலமாக இருப்பது மனதின் கட்டுப்பாட்டை பொறுத்திருக்கிறது துன்பம் அடியோடு நீங்குவது என்பது மனதின் கட்டுப்பாட்டை பொறுத்திருக்கிறது அழியாத அமைதி என்பது மனதின் கட்டுப்பாட்டை பொறுத்திருக்கிறது ஞானத்தின் பயன் இவைகள் என்றாலும் இவைகளெல்லாம் மனதின் கட்டுப்பாட்டை பொறுத்திருக்கிறது மன கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு ஞானம் கிடைக்காது மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு ஞான பலம் இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் கீதையில ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்க்கிறோம் நாஸ்தி புத்தி அயுக்துக்தா நஜாபாவயாந்தி அசாந்தசிய புத்த சுகம் எவ்வளவு தெளிவா சொல்ற அயுக்தசிய புத்தி நாஸ்தி அயுக்தாஸ்தி அயுக்தம் இந்திரியனம் மனோனிலாதவனுக்கு ஜானமே வராது அப்படி சொல்கிறார் கிருஷ்ணர் நாஸ்தி புத்தி அயுக்து நாஸ்தி ஜானமே கிடையாது நயுத்த அயுக்தாஸ்தி எங்க பாவனியாசனம் தியானம் தியானம் பண்ண முடியாது அபாவயத்தாந்தி நா பண்ணாதவனுக்கு சாந்தி எங்க அசாந்த குத்தம் சாந்தி இல்லாதவனுக்கு சுகத்தை பற்றி நெனைச்சு கூட பார்க்க முடியாது அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதை எதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க நிறைய ஸ்லோகங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுமிகா புத்தி ஏ கே குரு நந்தன் அது கர்மயோகத்தில் சொன்னாலும் கூட விவசாயம்ங்கிறது இந்த பக்ஷி கதை இருக்கே இந்த திருஷ்டாந்தம் இந்த கடலை வத்த செய்யணும்னு இந்த பக்ஷி தீர்மானம் பண்ணிட்டுருக்கு இந்த இந்த கர்ப்புல்லை வச்சுக்கிண்டு இந்த புல்லை வச்சுக்கிண்டு நினச்சி நினச்சி நினைச்சி இந்த சமுத்திரத்தையே வத்த செய்ய போறேங்கிறது அது மாதிரி நாம் எல்லாரும் சாதகர்களாகிய நாம் இந்த மனதை எப்படியாவது நான் வற்ற செய்வேன் பார் அப்படின்னு உற்ச இந்த உற்சாகத்தோட இருந்தோமான பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் முயற்சிக்குத்தான் அருள் புரிவார் என்கிற கருத்து அதில் இருக்குது கடலை எதோட ஒப்பிடணும் பறவையை எதோட ஒப்பிடணும் நான் அந்த வேலையில நிறைய பண்ணலை நீங்கள் இதை பண்ணுங்க பறவையை எதோட எது மேக்ஸிமம் எதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் பாருங்கள் பறவை எதோட கம்பேர் பண்ணுறது மற்ற பறவை எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறது அதை எதோட கம்பேர் பண்ணுறது அப்புறம் நாரதரை எதோட கம்பேர் பண்ணுறது தருடனை எதோட கம்பேர் பண்ணுறது அப்புறம் வத்தி போனதை எதோட கம்பேர் பண்ணுறது முட்டையெல்லாம் திரும்ப கொடுக்கறதை எதோட கம்பேர் பண்ணுறது ஒரு பெரிய வேலை தான் நான் அந்த வேலை பண்ணலை நீங்கள் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுற சக்தி இருக்குது பார்த்துவோம் முட்டையை பறிச்ச கதை அப்புறம் முட்டையை கொடுனு சண்டை போட்ட கதை முயற்சியை விடாமல் பண்ணினது அதுக்கு நாரதர் அனுகிரகம் பண்ணது நாரதர் சொன்னது பிரார்த்தனை பண்ணது மற்ற பறவைகள்லாம் வேண்டாம்னு சொல்லி தடுத்தது டிஸ்கரேஜ் பண்ணினது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு நான் விட்டுவிட்டேன் திரும்ப நிறைய போகணுமே நான் அதுக்கு தான் அதெல்லாம் நீங்கள் பார்த்தோம் முயற்சி ரொம்ப முக்கியம்னு சொன்னார் அதற்கு ரொம்ப அவசியம் முயற்சி தேவை என்கிற கருத்து நாப்பள்ள பார்த்தோம் அப்புறம் என்ன சொன்னார்னா இந்த சமாதி அபியாசம் தியானம் சமாதி எப்படிப்பட்டாலும் சரி இந்த அபியாசத்துக்கு மனசை நிகிரம் பண்ணுற உபாயம் என்னன்னா அதுக்கு முதல்ல இடைஞ்சலை தெரிஞ்சுக்கணுமே என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சாதான சொல்யூஷனை தேட முடியும் நம்ம ஞான நிஷ்டைக்கு என்ன இடைஞ்சல் விக்ஷேப்பகா ஞான நிஷ்டைக்கு சொல்லலை ஞான நிஷ்டைக்கு சாதனமான தியானம் தியானம் அல்லது சமாதி அபியாசம் எல்லாம் ஒன்று தான் தியானம் சொன்னாலும் சமாதி அபியாசம் சொன்னாலும் ஒன்றுதான் அதுக்கு இடைஞ்சல் என்ன விக்ஷேபா லயா கஷாய ரசாஸ்வாதா அதில் முதல்ல விஷ் விக்ஷேபத்தை பற்றி சொன்னார் காமபோகையோ விஷிப்தம் மனா வைராயேனியா வைராகிய பூர்வக அபியாசியம் மனசு வந்து அனாயாசமாடாம அடங்கி இருக்கு இதுல சமாதி அபியாசத்துல சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டியிருக்கு மனசு விக்ஷேபம் அலையறது ஒண்ணு அலையற குணம் ஒண்ணு விக்ஷேபா அப்புறம் உறங்கி போவது ஒடுங்கி போவது லயகா இந்த சுப்ரசன்னியார் ஒரு அர்த்தம் சொல்ற சுப்ரசன்ன சொல்ற வர்ஜிதம் அப்பி அது ஒன்றும் இல்லை ஆயாசமே இல்லை சுப்ரசன்னா ஆயாசவர்ஜித்தம்னா என்ன ஒன்றும் சிரமமே இல்லாமல் அது ஒடுங்கி விடு அது பிரசன்னமாக இருக்குது ஆயாசம் இல்லாமல் அமைதியாக இருக்குது ஆனால் சொன்னார் எதா காமே அனர்த்தேத்து பதி தயோப்பி அனர்த்தேத்து படி காமமானது அனர்த்தேத்துவோ காமான்னர்திக்ஷேப காமபோகையோ காம ஈஸ் இவல் டு விஷேபம் எப்படி விக்ஷேபம் வந்து விக்ஷேபத்துக்கு காரணம் காமம் ஏன் வச்சு விக்ஷேபத்துக்கு காரணம் காமகா இல்லாட்டி போக காமகா என்ன அர்த்தம் காமகாங்கிற சப்தத்துக்கு முதல்ல பார்த்தோம் காலையிலே பார்த்தோம் இன்னொரு அர்த்தம் நான் பார்த்தேன் நினைச்சேன் மனசுக்குள்ள இது பண்றோம் அதாவது அனுபவித்த விஷயங்கள் அனுபவிக்க போகிற விஷயங்கள் அனுபவிக்க போகிற விஷயங்கள் அலையப்பாற மனம் அனுபவிக்கணும் ஆசைப்பட்டு அலையற மனம் காம மனம் அபவிச்ச விஷயங்களை நினைக்கிற மனம் போக மனம் போகத்தில் அலையிறது இல்லாட்டி காமத்தில் அலையிறது எப்படி வேணாலும் அர்த்தம் இடம் கொடுக்கிறது இந்த சொல் காம போகயோக அப்புறம் எப்படி விக்ஷேபமானது தியானத்துக்கு பிரயோஜனம் இல்லையோ தியானத்துக்கு இடைஞ்சலோ அனுகூல பிரதிகூலமோ அப்படின்னு அர்த்தம் எப்படி தியானத்துக்கு அது பிரதிகூலமோ அப்படி லயமும் பிரதிகூலம்னு சொன்னார் அப்போ அதை நீக்கிறதுக்கு என்ன உபாயம் வைராக்கியத்தை முதல் வரியில் சொல்றார் நாற்பத்தி மூணுல அனுபவிக்கிற விஷயத்தில் இருக்கிற துக்கத்தை நினச்சி பார்த்து காமபோகத்திலேருந்து மனசை நீக்கு நீங்கள் ஒப்பிடுக ஜாயதோ விஷயான் பும்சக அறுபதாவது ஸ்லோகம் நீங்கள் அறுபதோ அறுபத்தொன்னோ ரெண்டாவது அத்தியாய் சங்கஸ்தேஷூபாயத்தை சஞ்சாயத்தை காமஹா காமாத் கிரோதோ அபிஜாயத்தை சம்மோகா எல்லாம் இது பண்ணிக்கோங்க ஆக வீட்டையில் இருக்கிற எல்லா ஸ்லோகத்தையும் நான் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு நிறைய நீங்கள் பார்த்துக்கலாம் த்ரிவிதம் நரக சேதம் துவாரம் காமக்ோதாபத் தியஜேனால நினைச்சு அனுஸ்தன என் நன்கு இடைவிடாது ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து அனைத்தும் துன்பமே என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து வாழ்க்கையில் இனி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலிருந்தும் விடுபடுவாயாக அடைந்ததை பற்றிய சிந்தனையிலிருந்தும் விடுபடுவாயாக நீ பெற்றதை பற்றியும் கருதாதே பெற வேண்டியதை பற்றியும் நினைக்காதே பெற்றதை நினைப்பதில் பயன் பயனில்லை பெறப்போவதை நினைப்பதில் யாதொரு பயனும் இல்லை வள்ளுவர் சொல்லுவார் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் பொருள் பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது ஒரு பொருள் வந்த காலத்தில் இதை பெற்றோம் என்று மகிழ் பெற்றோம் என்று மகிழாதவர் அதை இழந்த காலத்தில் இழந்துவிட்டோம் என்று வருந்துவரோ அப்படிங்கிறார் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பொருள் பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் ஆகையினால வாழ்க்கையில இதுவரைக்கும் பெற்ற சுகம் இனிமே பெறணும்னு ஆசைப்பட்டதா துக்கம் கலந்ததுதான் கலவாதது கிடையாது ஆக அனுபவிச்ச சுகம் அத்தனையும் துக்க அதனால இனி அனுபவிக்க போற சுகம் மாத்திரம் எப்படி இருக்க போகிறது அதனால இந்த சுக விஷய சிந்தன தியாக ஏவ விஷயத்தியாகம் அதான் சொல்லணும் விஷய சிந்த விஷய அனுசந்தானம் விஷயானுசந்தானம் ஏவ விக்ஷேபா இன்னும் சொல்ல போனால் விஷய அனுசந்தானந்தான் விக்ஷேபம் ஆக விஷய அனுசந்தானத்திலிருந்து விடுபடு அது மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போறதேன்னா நான் தியானத்தில் வந்து நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசில் நான் பிரம்மனை தியானம் பண்ணணும் ஆத்மன தியானம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மனசை என்ன பண்ணுறது அது பாட்டு எங்கே இல்லாமல் இழுத்துன்னு நான் அதுக்கு தான் நீ அது இழுத்துன்னு போகிற விஷயத்தினுடைய தோஷத்தை நினச்சிப்பார் அப்படி சொல்கிற அப்புறம் அடுத்தது என்னென்ன அபியாசம் பண்ணு சர்வம் பிரம்ம சர்வம் கழு இதம் பிரம்ம நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிற விஷயமெல்லாம் நீதான் நீ வேற அந்த விஷயங்கள் வேற கிடையாது காமான் சமஸ்முத எல்லாம் தைத்திர உபனிஷத்துல பார்த்திருக்கோம் அங்க என்ன சொல்லிருக்கு அந்த ஜானி எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறான்னு சொல்றது உபனிஷத் பிரம்ம எப்படி அனுபவிக்கிறான் பிரம்மஸ்வரூபமாக இருந்துட்டு அனுபவிக்கிறான் இருக்கு அனுபவிக்கிறான் நிஜமா அனுபவிக்கிறானா நான் தான் இந்த விஷயம்னு புரிஞ்சுக்கிறான் அதனுடைய பரம தாத்மரியம் என்னமோ தெரியுமா சர்வகாம ஆப்திஹி நாம சர்வகாம நிவத்திஹி சர்வகாம நிவத்திஹி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை அனுபவிச்சா ஆசை போயிடுறது அந்த நேரத்துக்கு போயிடுறதுங்கிறது வேற விஷயம் காம பிராப்திகாம நிவத்திப்தி கைலாசத்துக்கு போனோம் என்ன போயிடுது உள்ளே பூந்தது உள்ள உட்கார்ந்து இருக்கா என்ன கைலாசம் கைலாசத்துக்கு போகணும்னு ஆசை ரொம்ப இருந்தது பிரயத்தனம் பண்ணினேன் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணினேன் உடம்புக்கெல்லாம் என்னெல்லாமோ சிரமம் வந்தது மருந்தெல்லாம் சாப்பிட்டேன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினேன் பண்ண முடியல மாத்திரையாக முழுங்கினேன் எப்படியோ போய் பார்த்தேன் பைனாக்குளரை வச்சு நல்லாவே பார்த்தேன் போட்டோல்லாம் சுற்றி சுற்றி எடுத்தேன் வீடியோ கேமராவே கொண்டு போனேன் ஃபுல்லாக எடுத்தேன் அங்கே உட்காந்து பூஜை பண்ணினேன் பேட்டா போற்றி திருத்தாண்டகம் படித்தேன் அப்புறம் ஊருக்கு வந்து எல்லாருக்கும் கல்லெல்லாம் கொடுத்தேன் மான சரோவர் தீர்த்தம் கொடுத்தேன் இங்கேயும் வீட்டில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கு ஒரு சமாராதனை கூட பண்ணினேன் அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது யாத்திரை பண்ணால் சமாராதனை பண்ணணும் அந்த சமாராதனையும் கூட பண்ணி எல்லோருக்கும் சாப்பாட்டு போட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து என்னுடைய நான் போயிட்டு வந்த கதையெல்லாம் சொன்னேன் முடிஞ்சு போயிட்டு இனிமேல் கைலாசத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குமான்னா நீ வேணால் கைலாசத்துக்கு கூப்பிட்டு போகிற கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படிதான் ஆரம்பிச்சுட்டேன் சில பேருக்கு அப்படி தான் போனாங்க அப்படி போயிட்டு சில பேர் ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பித்து இப்போ அது ஒரு தொழிலாகிடுச்சு அதை போயிட்டு போயிட்டு எதுக்கு சொல்றேன் ஆசை போகணுங்கிற ஆசை போனதுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் போயிடுறது அப்படி வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு ஆசையும் படுறோம் அனுபவிக்கிறோம் ஆசை போடுறது அப்புறம் புதுசாக ஆசைப்படுறோம் அனுபவிக்கிறோம் ஆசை போறது இதான் நடந்துருக்கு காம காம பிராப்தி நாம காம நிவத்தி அதனால இதுல இருந்து இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சு துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய காம போகான் நிவர்த்தே அது மாத்திரம் இல்ல அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய சர்வம் அஜம் அப்படி முதல்ல சர்வம் துக்கம் இது வைராக்கியம் அப்புறம் என்ன சொல்றோம் சர்வம் அஜம் சர்வம் பிரம்ம இது அனுஸ்மிருத்திய ஆச்சாரிய சாஸ்திரம் அனுஸ்மிருத்திய ஆச்சாரியாஸ்திர உபதேசம் அனுஸ்மிருத்த குருநாதனுடைய உபதேசப்படி நன்றாக இத்தனையும் இந்த நாமத்யா நோபசார கதஞ்சன சக்தி விஜாத்தம் நோபசார கதஞ்சன அந்த ஸ்லோகத்தை எல்லாம் நினைச்சு பார்த்துக்கணும் ஆயினால சர்வம் அஜம் சொல்லி அபியாசம் பண்ணுவோம் வைராக்கியம் என்ன விஷய தியாக விஷய சிந்தனா தியாக அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் எங்கேயா காட்டுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா நாட்டுக்குள்ள இருந்தா விக்ஷேபம் வரும் அதனால தவத்திற்கு ஒருவர் ஏகாந்தே சுகமாசியதான் தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர்னா தமிழிலேயே ஏகஸ்தபி படிக்கணும்னா மினிமம் ஒருத்தர் கூட இருக்கணும்னா நம்மள தவிர எவன் இருக்கக்கூடாது நம்ம மாத்தம் தான் இருக்கணும் ஏகாந்த சுகமாசியா பரதரேதீய பூர்ணாத்மா சுமீஷ்த எல்லாம் சாதன பஞ்சகத்தில் படிச்சதுதான் வேற வேற ஸ்லோகத்தில் படிக்கிறோம் இப்போ அவ்வளோதான் கௌடபாதர் என்ன சொல்றாரு தெரிஞ்சு போயிடுச்சுலையே இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ கவுடபாதர் என்ன சொன்னாருங்கிறது ஆசை போயிடுச்சு இது வரைக்கும் என்ன தெரிஞ்சதுன்னா கௌடபாதாச்சாரர் என்னதான் சொல்றாரோ தெரியல இந்த அத்வைத பிரகணத்தில் அத்வைத பிரகடனம் படித்து முடிச்ச உடனே அத்வைத பிரகடனத்தில் என்ன சொல்லிருக்குங்கிற ஆசை போயிடுது ரெண்டு விதமா போகும் இனிமேல் இதை படிக்கிறதில் தீர்மானம் பண்ணிட்டோம் ஏன்னா இது நம்ம மண்டையில் ஏறாதுன்னு தீர்மானம் பண்ணி இந்த ஆசையை விட்டேன்னு சொல்லலாம் இது புரிஞ்சு போச்சு அதனால விட்டேன்னு சொன்னான் இன்னும் சொல்லப்போனால் இதை இன்னும் நாலு தினம் படிக்கணும் போல ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து சரியான பாதையில் போயின்ட்டுருக்கோம்னு அர்த்தம் எனக்கு இது ஒரு தரம் படித்தா இன்னும் வந்து சங்கரபாஷ்யம் ஆனந்தகிரி டீக்கா வித்யானந்தகிரி டிப்பணி அனுபூதி ஸ்வரூபாச்சாரியருடைய வியாக்கியானம் இன்னும் மற்ற ஆச்சாரர்கள்லாம் எங்கே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அத்தனையும் படிக்கணும் அப்படி வந்ததுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இன்னும் என்னெல்லாம் இருக்குது பார்க்க பார்க்க அத்தனையும் உங்களுக்கு சொல்ல முடியலேன்னு எனக்கு அவங்க ஒரு ஒருத்தரும் ஒன்று ஞாபகம் வச்சு ஒன்று ஒன்றா எப்படி சொல்லுது படித்தாதான் சொல்லணும் உங்கள் கைலையும் பாஷ்ய புக் இருக்கணும் எங்கையிலேயும் பாஷ்ய புக் இருக்கணும் இதை பாருங்க இந்த டிப்பனியை பாருங்க சொல்லணும் அந்த டிப்பணியை பாருங்க சொல்லணும் அப்படிப்பட்ட கிளாஸ் இல்லை இது இது மாதம் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே நிறைய தூக்கம் வருது லயத்துக்கு போயிட்டு இருக்கும் லயத்தை பற்றி எப்போ பேசுகிறோன்னா நல்ல லயம் வர நேரமாக சரியாக லயம் வர நேரமாக பார்த்து லயத்தை பற்றி பேசுகிறேன் சரி ஜாத்தம் நைவத்து பசிய ஜாத்தம் தத் விபரீதம் துவைத்த ட்வைத்த ஜாத்தம் நைவத்து பசியத்தி சங்கராச்சாரிய வைராக்கிய பாவனையா அதுவிரசர்வீட்டு ஏதாச்சும் ஷாஸ்திரிய உபதேசத்துஸ்ஸையா நாத்தி நஷிய தோன்றி இருக்கிற வத்துக்களை பாக்கிறது இல்லை விபரீதமான ட்வைதத்தை பாக்காரண அபாவா இல்லையே மித்யா மித்யாபாவா அப்படின்னா சொல்லிக்கோங்க தப்பு இல்லை மித்யாரூபத்வா அபாவா அதுன்னு போட்டது இல்லவே இல்லை இருந்தால் தானே பார்ப்பான் சொல்லிட்டான் மண்ணை தான் பார்க்கறான் குடத்தை பார்க்கறதே இல்லைன்னா அவன் மண்ணை மட்டுமே பார்க்கிறான் குடத்தை பார்ப்பது என்ன குடம்னு ஒன்று இருந்தாச்சு தானே ஜாத்தம் அஜம் சர்வம் அனுஸிருத்திய ஜாத்தம் நெய்வத்து பசியத்தி எதையும் பார்ப்பதில்லை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இது அப்புறம் அடுத்த ஸ்லோகம் லஜேசம் படிச்சுமா இது ஸ்லோகம் எனக்கு அஷ்லய விஷிப் புனித சிஜீயத் விக்ஷேபத்துக்கு உபாயம் சொல்லியிட்ட என்ன விஷயத்தேய வைரா அப்படி மறந்துடக்கூடாது கிருஷ்ண சொன்னதே தான் எவ்வளோ துக்கம் சர்வம் அனுசிய துக்கம் சர்வம் அருத்திய காம போகான் நிவர்த்தையே அஜம் சர்வம் அனுஸ்பிருத்திய பசியத்தின் சொல்றதன் மூலம் அபியாச வைராக்கியத்தை சொல்லிட்டார் முதல் லயன் வைராக்கியம் ரெண்டாவது லயன் அபியாசம் இப்ப என்ன சொல்ற லயே சித்தம் சம்போதையே விழிப்பு விழிப்ப மூட்டின் தூக்கத்துக்கு நாலு காரணம் சொல்லியிருக்கு தியானத்தில் தூக்கம் வர்றதுக்கு காரணங்கள் என்ன ஒன்று தூக்கம் இன்மை தூக்கம் போராது நித்ராசேஷா நித்ராசேஷம்னு பேர் தூங்க வேண்டிய அளவு நம்ம தூங்கிருக்க மாட்டோம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துலேயே முடிச்சுட்டுருப்போம் குறைஞ்சது ஏழு மணி நேரமாக தூங்கணுங்கிறாங்க போனால் போகிறது ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு குறைஞ்சு தூங்கினா உடம்புக்கு நல்லது இல்லை இந்த விஷேபங்கிறது வந்து என்னென்ன வயசாக வயசாக கவலை நிறைய சேர்ந்துடும் இந்த குழந்தைக்கு விக்ஷேபம் கம்மி குழந்தையோட விக்ஷேபத்தையும் நம்மளும் கம் பார்த்தோம்னா அது வெளியில் இப்படி இப்படி அலைஞ்சுட்டு இருக்குமே அதுக்கு நிறைய விற்திகள் இன்னும் சேரல் நம்ம தான் டே டு டே டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோங்க அது பண்ணி பண்ணி பண்ணி நிறைய சேர்த்துகிட்டே வரும் நமக்கே தெரியாமல் அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது அதனால ஒன்று ஒன்று ஒன்று விட்டால் இன்னொன்று புதுசாக ஆ அது இருக்கே அது இது அமெரிக்கா போகும் ஏன் ஆஸ்திரேலியா போகும் எல்லா ஊரையும் சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே என்னென்னா நம பார்வத்தி பத்தையே முடிஞ்சு போச்சுன்னு இந்த ராமகிருஷ்ணபிரமன் சார் ஒருவன் வந்து நாடகம் பார்க்குறதுக்கு போனான் அந்த நாடகம் தொடங்கலைன்னு பாய வரித்து படுத்தான் இது நாடகம் தொடங்குற போது பார்க்கலான்னு நான் எழுந்து பார்த்தா டிராமா முடிஞ்சு போயிடுச்சு தூங்கியே முடிச்சுவிட்டான் இப்போ ட்ராமா பார்க்கறதுக்கு பாய வேலை ஷூட்டின்னு போயிருக்கான் அந்த காலத்து ட்ராமா அது அங்கெல்லாம் என்ன சேராக போட்டிருக்கோம் என்ன ஓப்பன் என்ன டோ என்ன க்ளோஸ்டு ஆடிட்டோரியமாக என்ன அது ஊரில் கிராமத்தில் அரச மறுத்தடி மேடை இப்போ படி தூங்கி போயிட்டான் மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் வந்து இப்படியே எல்லாத்தையும் யோசி ஒன்று தூங்கியிருப்போம் நம்ம பார்வதி பற்றி இல்லாட்டி சில சமயம் பக்கத்தில் விடுற சத்தம் தாங்க முடியாமல் ஆறாவது ஒருத்தன் பக்கத்தில் உசுப்பி விடணும் திருப்பராத்திர பசங்கள்லாம் வந்து இந்த நாமஜபம் சொல்றது ரொம்ப தமாஷா இருக்கும் இந்த ராத்திரி அகண்ட நாமஜபம் இந்த ராத்திரி பசங்கள்லாம் சொல்லணும் இந்த அகண்ட நாமஜபம் இவன் சொல்றதுக்கு வந்து வரிசையாக ஒரு ஒருத்த பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சாமியார் ஒரு சாமியார் இருப்பார் ஒரு வாத்தியார் இருப்பார் அந்த சாமியாரும் பார்த்துக்கணும் பொறுப்பு நாலாவதுலாம் பார்த்துருவேன் என்ன அவனை ஒரு பையன் அதுல ஒரு பையனை நம்ம நம்மளே எல்லா வேலையும் பண்ண முடியாது அதுதான் நம்ம ஒரு பையனை லீடராக போட்டிருக்கோம் அவனோட வேலை என்னன்னா அவன் வந்து யாரெல்லாம் தூங்குறான்னா அவனை குட்டணும் நறுத்து நறுக்குவான் குட்டுவான் அப்புறம் இல்லாட்டி அவனை என்ன பண்றதுன்னா அவனை எழுப்பி ரொம்ப தாங்க முடியலன்னா எழுப்பி நிறுத்துறது அவன் வந்து அரே ராம் அரே ரா கிருஷ்ண கிருஷ்ண இப்படி தமாட்டி அதுக்கு ஒரு ஆள் வாருங்க ஒரு வாத்தியாரு ஒரு சாமியார் ஒரு பையன் லீடரு இதில் பெரிய கஷ்டம்னு சின்ன சிறைய சாமியாருக்கே தூக்கு வந்துருக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் நித்ராசேஷத்துவது ஒரு விக்னம் ரெண்டாவது விக்னம் என்னன்னு கேட்டா சொல்கிறாங்க ஜீரணம் ஆற வரைக்கும் நமக்கு உடம்புக்கு ரெஸ்ட்டு வேணும் அதனால தான் உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அதே இப்படி போட்டாங்கன்னு தெரியல தொண்டனுக்கும் உண்டு தான் என்ன ரொம்ப இடைவிடாமல் வேலை பார்க்குறவளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் ஏன்னா இந்த சாப்பிட்ட உடனே மூளைக்கு இந்த ஜீரணம் பண்ணுற கருவிகளுக்கு ஆர்டர் கொடுக்குற வேலை ஜாஸ்தி ஆகிடுமா அதனால் அந்த நேரம் போய் நீங்கள் வந்து லயம் சம்போதையே சித்தம் அப்படிலாம் படிக்க முடியாது சாப்பிட்டு முடிச்சோடனே சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா லயம் சம்போதையம் சொல்லணும்னா அது அந்த நேரம் வேலை பண்ணிட்டு இருக்குது வேற வேலை பண்ணிட்டு இருக்கு அப்போ வந்து லயம் ஆகுது சம்போதையாது எல்லாம் பேசாமல் இருக்கும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்பா மருத்துவ போய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும் ஆண்டு மறந்துடும் அதனால என்னென்ன அஜீர்ணம்னு சொல்லியிருக்காங்க ஜீரணம் வந்து பூர்ணமாக அஜீர்ணம்னா நிஜமாவே அஜீர்ணம்னு அர்த்தம் இல்லை ஜீரண நம்ம சாப்பிட்ட உடனே தியானம் பண்ணக்கூடாது அதுதான் கருத்து நான் ஒன்று சாப்பிட்டு முடிச்சு சீக்கிரம் போய் தியானத்தில் உட்கார போகிறேன் அப்படி சொல்லக்கூடாது நீ சாப்பிட்டு முடிச்சு ரெண்டு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடு தூங்கிடாத சும்மா அப்படியே உட்காந்துருன்னா நாமம் வேணாம் சொல்லுறத சொல்லி அது கூட வேண்டாம் கொஞ்சம் பேசாமல் ஒன்றும் நினைக்காது அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன வேலை ஏதாவது கொஞ்சம் செஞ்சிருந்ததுன்னா செய்ய லெட்டர் லெட்டர் எழுதுறதுன்னா எழுதி முடியும் அதுக்கப்புறம் தியானத்துக்கு போ ஏன்னா அது ஜீர்ணமாகி ஒன்றும் பண்ணக்கூடாது காரணம் மூணாவது காரணம் என்னன்னா நிறைய சாப்பிடுறது நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க மூணு மணி நேரம் கழிச்சு நாலு மணி நேரம் தூங்க வரதாச்சு நிறைய சாப்பிட கூடாது அதனால லகு ஆசிங்கிற கிருஷ்ண கீதையில் லகுவாசி குறைவா சாப்பிடணும் அதுலேயும் வேற சாப்பிட்டிக்க ஆகாரமா இருக்கணும் நம்ம வந்து காரசாரமாக எல்லாம் வந்து பத்த குழம்பு சுட்டாப்பிளா இதெல்லாம் வச்சு ரொம்ப சாப்பிட்டுட்டு பண்ணணும்னு வச்சுங்கோ அங்கே உள்ள வயத்தில் எரிச்சலை தான் தியானம் பண்ணணும் பண்ண முடியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அடுத்த இந்த மூணாவது ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இது பகு அசனம் அப்புறம் நாலாவது ஸ்ரமஹம் நிறைய ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தியானம் பண்ணக்கூடாது நிறைய சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணினா தூக்கம் வரத்தான் செய்யும் நிறைய கடுமையாக உழைச்சிட்டு தியானம் பண்ணினால் தூக்கம் வரத்தான் செய்யும் தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்தால் தூக்கம் வரத்தான் செய்யும் அப்புறம் வந்து சாப்பிட்டு ஜீர்ணமாகலன்னா அளவாக சாப்பிட்டா கூட ஜீர்ணமாகலைன்னா தூக்கம் வரத்தான் செய்யும் ஆகையினால தூக்கத்துக்கு காரணங்கள் சொல்கிறாங்க இந்த நாலு காரணமும் இல்லாமல் பார்த்துக்கிறது ஒரு உபாயம் அது ஒரு முக்கியமான உபாயம் அதுக்கப்புறம் என்னென்னா திரும்ப திரும்ப தூக்கம் வந்துங்கன்னா என்ன பண்ணுறது இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் சின்ன வயசுலாம் எங்களுக்கெல்லாம் பண்ணிவிடுறாங்க உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காது தெரியல எங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க சின்ன குழந்தையாக இருந்தேன் வாத்தியார் படைவா இந்த ஸ்கூலில் பட எத பாடசாலையும் உண்டு இப்படியே தூங்கி வழிஞ்சாங்க இதுவா வாத்தியார் கொண்டு வர்றார் இப்போ வாத்தியாரை சேர்ந்து தூங்குறார் இந்த அப்போல்லாம் பொறுப்புள்ள வாத்தியார் இருந்தார் அந்த பொறுப்புள்ள வாத்தியாரை என்ன பண்ணுவார்னா என்ன பண்ணுவாரு ஸ்டே எப்படி எழுந்திரு ஒக்கா எந்திரி ஒக்கா ஹெந்த்ரி ஒக்கார் ஹெந்திரி ஒக்கார் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்புறம் நமக்கு எழுந்து எழுந்து உட்காந்தோன்னா அதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும் அதுக்கப்புறம் படிக்கிற சௌரியமாக போய்டும் எல்லாம் உண்டு நாங்கள்லாம் வேதம் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் வந்து இருக்காது இதெல்லாம் இப்பெல்லாம் இப்படி இல்லவே இல்லை வேதம் படிக்கிற போது எங்கள் பாத்தியாரம் விசாரணும் நாங்கள் ஃபேன் எல்லாம் போட்டுக்க மாட்டார் ஃபேன் இருக்கும் ஃபேன் போட்டால் கரண்ட் செலவுன்னு நினைப்பார் அது கரெக்டு அவர் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அது எளிமையான வாழ்க்கை அது மாத்திரம் இல்லை எங்களுக்கு தர்மம் அது நாங்கள் கையில் பெரிய பணம் லை விசிறி கையில் கொடுத்துருவாங்க அந்த விசிறியை தூக்கிறதுக்கே ஒரு சக்தி வரும் அதில் அதை கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் நாங்கள் இருக்கிறத எப்படி இருப்போம் பார்த்துங்க இந்த பசங்க மாதிரி தான் இருப்போம் அப்படி இருக்கிற போது என்னென்னா நின்றுண்டே விசரணும் உட்காந்தெல்லாம் விசிடக்கூடாது நின்றுக்கிட்டே விசரணும் விசிறின்ண்டே இருக்கணும் அவர் மந்திரம் சொல்லிகிட்டு இருப்பார் இந்த சொல்கிற மந்திரத்தை நாங்கள் திரும்ப வாய் திரும்ப வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்கணும் புஸ்தகம் பார்க்க முடியாது நின்றுட்டு விசிறின் எங்கே புஸ்தகம் பார்க்கறது இப்படி பார்த்தோமாரி அவர் மூஞ்சி அடிச்சிடும் அதனால என்னன்னா பக்கத்துல இன்னும் தூங்குறான்னு தெரிஞ்சா நீ அவன்கிட்ட கூடுற நீ உட்காருப்பான் என்ன நமக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா நாங்க ரெண்டே பேர் அவர் வேற ஒரு பீட்டாதிபதி வேற மடாதிபதி ஆனா அவர் விசிறுவர் ஒரு பெரிய மடாதிபதி எதுக்கு இது கதை சொல்றேன்னா அப்படி வந்து இந்த டீ சாப்பிட்றது ஏதோ ஒரு கொஞ்சம் அரை டம்ளர் வெந்நீர் சாப்பிடலாம் சாப்பிட்டு திரும்பவும் போய் உட்காந்து தியானம் பண்ணணும் சமாதி அபியாசம் பண்ணணும் சம்போதையே சம்போதையா என்ன அர்த்தம் அந்த சித்தத்துக்கு எடுத்து எடுத்து சொல்லணும் ஜியச வைராயே சு இப்படி பண்ணுறோது விட்சேபன் நீக்கி பண்ணலான்னு நினைக்கிற போது மன எப்படி சம்போதைய சுந்தர் ஆமவிவேக்கோஜய மனித அனர்ந்தரம் நித்தம் மன ஒரே அர்த்தந்தான் சித்தம் வேற மனசு வேறுன்னு கூடாது சொல்லுக்கு ஒரே சித்தம் என்றாலும் மனம் என்றாலும் ஒரே பொருள் தான் காமபோகேஷு சமையா இப்படிதான் ஒண்ணு ஒடுங்கும் இல்ல அலையும் அலைஞ்சா வைராக்கிய தியானம் பண்ணு வைராக்கியத்தை வச்சொல்லு உன் மனசுக்கே நீ சொல்லிக்க வைராக்கியத்தை இல்ல அபியாசத்தை பண்ணு ஒன்னு ஜகன்ித்ய தியானம் இல்லாட்டி பிரம்ம சத்தியம் மாத்தி மாத்தி பண்ணுப்பாங்க சமையங்கிற சமையன சித்தம் சமைய புனக்சித்தம் சமைய தூக்கம் வந்தா உனக்கு அறிவுறுத்தி அறிவுறுத்தி நான் உறங்க மாட்டேன் நான் நன்றாக தியானம் செய்வேன் பிறவியை வீணாக்க மாட்டேன் மன கண்ட விஷயங்களை நினைத்து பயனற்ற விஷயங்களை நினைத்து வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன் உறங்கி பயனை வாழ்க்கையை வீணாக்கிறது சோம்பேறித்தனத்தினால் என்னை வீணாக்கிக் கொள்ள மாட்டேன் தேவையற்ற சிந்தனைகளை சிந்திப்பதால் என்னை வீணாக்கிக் கொள்ள மாட்டேன் ஆட்டோ சஜன் குடு சங்கல்பம் பண்ணிக்கோ அப்படி சொல்ற அடுத்தது என்ன சகானியா இப்பதான் இன்னொன்னு சொல்ற இடைப்பட்ட அவ ச அந்தராலா இப்போ இந்த கோயிலில் கர்ப்பகிரகம் ஒன்று இருக்கும் அர்த்த மண்டபம் ஒன்று இருக்கும் இந்த அர்த்த மண்டபத்துக்கும் கர்ப்பகிரகத்துக்கும் அர்த்த மண்டபம்ங்கிறது ஒன்று நம்ம கோயில் அதெல்லாம் இல்லை நம்ம கோயில் ஒன்லி கர்ப்பகிரகத்து தான் இருக்குது தரிசா வச்சுருக்கோம் நாங்கள் நம்ம பிளான் வேறு சாதாரணமாக ஆகம சம்பிரதாயப்படி கட்டுற அந்த கோயில்களில் முதல்ல கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபத்துக்கும் இடையில் சின்னதாக இருக்கும் ஒரு அடி ஒன்றடி கூட இருக்காது அது ஒரு சின்ன மண்டபமா இருக்கும் அந்தராலம்னு பேர் இப்போ அந்தராலம் தான் சொல்லுவாங்க அந்த கஷாயம் இந்த கஷாயம் கஷாயங்கிறது சங்கராச்சாரிய சராகம் பீஜ சம்யுக்தம் மனஹாயிதி இதுக்கு நம்ம ஒப்பிடணும்னா எங்க தெரியுமா போனோம் போடலாம் சக்கஷாயத்திலையும் போடலாம் இங்கராச்சாரியார் சொல்றயுக்தம் சராகம் இப்ப விக்ஷேபமும் இல்லை யமும் இல்லை இந்த மனநிலை இருக்க இந்த ரெண்டும்ங்கெட்டா மனநிலை இதுதான் அந்த மனஹா ரெண்டும்ங்கெட்டா மனநிலைக்கு பேர் தான் கஷாயம்னு பேர் கஷாயம்னா நம்ம மிளகு கஷாயம் சுக்கு கஷாயம் இல்லை இந்த கஷாயம்ங்கிற வார்த்தை கவனமாக புரிஞ்சுக்கணும் இதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு இன்னும் சொல்லப்போனா சப்ரஸ்டு ராகத்வேஷம் சப்ரஸ்டு ராகத்வேஷங்கிறாங்க அதாவது பெரியவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் சில இதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறோம் பாருங்கள் நமக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை ஆனாலும் நம்மளா வந்து சரி அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு ஒத்துக்கிறோம் இல்லையா அது வந்து உள்ளே உட்காந்துருக்கும் அதுக்கு பேர் கஷாய் நம்ம விரும்பி நம்ம கண்ட்ரோல் பண்ணலை விருப்பம் இல்லாமல் கட்டுப்பாட்டில் இந்த குழந்தைய சில சும்மா உட்காருக்க முடியும் கை கட்டு வாய்பத்து அப்படியே உட்காந்து பேசுவாங்க நம்மளை பார்த்து நம்ம சோறு கொடுக்க மாட்டோம் அதுக்கு பயம் நம்மளை சார்ந்து இருக்குது அதனால வாய்ப்பு அப்புறம் வீட்டில் வந்து சில சமயம் நேரம் பார்த்து அம்மா என்ன சொல்லுவாங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு படி மரியாதையா இந்த குழந்தை என்ன பண்ணும் மனசு முழுக்க டிவியில் இருக்கும் பார்க்க முடியல புஸ்தகத்தில் மனசு போகுமா போகாது அது மாதிரி தியானத்தில் நம்ம உட்கார்ந்துருப்போம் நம்ம மனசெல்லாம் அதில் இருக்கும் வெளியில தெரியாது இது விக்ஷேபம் மாதிரி தான் உங்களுக்கு தோணும் ஆனால் இது இப்படிப்பட்டது தான் இதுதான் கஷாயம்னு ஒரு பேரு இன்னொரு அவசி இதுன்னு கேட்டால் இது இன்னும் நிறைய சொல்கிறாங்க இந்த கஷாயத்தை பற்றி நிறைய பேசுறது நம்ம நம்ம நினைக்காத பல அதிசயமா தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த நேரம் தான் உள்ளேருந்து எழும்பும் கற்பனையே பண்ண முடியாது அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம கற்பனையே பண்ண முடியாத எண்ணங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்படாத எண்ணங்கள்லாம் வர்ற மாதிரி தோன்றும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் தேக்க நிலை மந்த நிலை உங்களுக்கு வந்து தூக்கமும் வராது மனசும் அலபாயாது ஈடுபாடு இருக்க ஈடுபாடு இருக்க ஒரு வெறுமை வேக்குவம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வேக்குவமாக இருக்கு சுவாமி ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்குது எனக்கு வந்து இது வேண்டாம்னு சொல்ல முடியல வேணும்னு சொல்ல முடியல அப்படியே என்னமோ ஒரு இது ஏதாவது டிப்ரெஷன் சொல்கிறாங்க பாருங்கள் சரியான வார்த்தை தான் டிப்ரெஷன் டிப்ரெஷன் மன அழுத்தம் அதுக்கு மன அழுத்தம் மன அழுத்தம் ஏதோ ஒன்று இருக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே எதுலேயுமே ஈடுபாடு இருக்காது நீங்கள் இப்போ மண்ட மாண்டியத்தை திறந்து வச்சுருப்பீங்க என்னமோ அது வந்து எதோ ரொட்டீனாக ஏதோ மெக்கானிக்கலாக பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஒரு காலத்தில் ரொம்ப ஆசையோடு பண்ணினதெல்லாம் கூட அதில் வந்து ஒரு ஈடுபாடே இல்லாத மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் அப்போது அமுக்கப்பட்ட ராகத்வேஷங்கள் அழுத்தப்பட்ட ராக்ஷங்கள் கஷாயம் எனப்படுகின்றன ஜென்மாந்தர சம்ஸ்காரங்களின் காரணமாக ஏவேனும் ஒரு வெறுமையான நிலை தோன்றலாம் தேக்க நிலைன்னு இதுக்கு பேர் தேக்க நிலை ஆஃப் தி சோல் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில் பிளாக் ஹோல் ஆஃப் தி சோல் திடீர்னு வந்து இந்த ஏர் பாக்கெட்ஸ் சொல்லுவாங்க பிளைட்ல டிராவல் பண்ற திடீர்னு பிளேன் வந்து ஒரு ஆயிரம் அடி கிழ போயிடும் சொல்கிறது உண்டு இல்லை இந்த ஏர் பாக்கெட்ஸுன்னு பேர் பொத்துன்னு இதாகும் அதுக்கப்புறம் இதாகும் அது என்ன அதில் அது என்னமோ ஒரு இது இருக்குமாங்க அதுக்கு பேர் ஏர் பாக்கெட்ஸுமாங்க அதெல்லாம் எக்ஸ் பண்ண முடியாது கொஞ்சம் விலைக்கு புரிய வைக்கணும் ஒரு டைப் ஆஃப் இதுன்னு வச்சு சடனாக அப்படி போகும் உண்டு இல்லையே பார்த்துருக்கோம் ஏர் பாக்கெட்ஸுமாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏற்றி கிராஜுவலாக திரும்ப மேலே போய்டும் எப்படி எல்லா பிளேனும் இந்த வெளிநாட்டுக்கு போகிற பிளேன் எல்லாம் குறைஞ்சது நாற்பதாயிரம் அடி உயரத்தில் வருகிறது ஆமாம் நாற்பதாயிரம் அடி உரத்தில் கிளம்புற போது கிளம்புவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது நாற்பதாயிரம் அடி இந்த நாற்பதாயிரம் அடியிலேயே அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் மெயின்டைன் பண்ணுவான் ஒயின் அவுட் சைட் டெம்பரேச்சர் போட்டிருப்பாங்க எவ்வளோ இருக்குன்னு மைனஸ் எயிட்டி மைனஸ் எயிட்டி போனஸ் ஏதாவது குறைஞ்சு போய்டுவோம் இந்த கஷாயத்தை கஷாயம் என்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் இது நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறவங்களும் உண்மைதான் ஆன்மீக வாழ்க்கையில் போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல அந்த வெறுமை உண்டா அந்த வெறுமைக்கு பெயர் சஷாயம் கஷாயண சக விஜானியார் இந்த மனம் கஷாயத்தோடையும் கூடினது இது ஒரு டிஸ்டபன்ஸ் இது ஒரு வகையான இடைஞ்சல் இதுக்கு என்ன உபாயம் சுவாமி இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன உபாயம்னா திரும்பவும் நம்ம இதே தான் துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்த காம போதான் நிவர்த்தையே சொல்லியிருக்கு இல்லாட்டி இது இன்னொரு உபாயம் சொல்கிறாங்க பேசாமல் ஒன்றும் பண்ணாது தியானம் பண்ண முடியலன்னா பேசாமல் விட்டுவிடும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாத பொறுமையாக இரு இல்லை பண்ணு தியானம் பண்ணுற நேரத்துக்கு பண்ணு லயமாகாட்டாலும் பரவாயில்ல லயமாகாது விஷயமும் இல்லை என்னமோ ஒரு பிரயோஜனமும் தெரியல ஒன்றும் கிடைக்கல இது ஏன் வச்சும் போயிடுது தேர்ட் லெவல் விக்ஷேபம் ஃபர்ஸ்ட் லெவல் லயம் ரெண்டாவது என்ன இது ரெண்டும் அடிக்கடி மாறி மாறி வரும் அதனால தான் சமையல் புனகன்னர் இது வரும் அது மாறி போகும்னு சொன்னார் ஆனால் இந்த கஷாயம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன தான் அது சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்கிறது அன்கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ்னஸ் அப்படின்னு நான் அந்த லெவலில் இருக்கிறது அது யாருக்கும் வரத்தான் செய்யும் அந்த நேரம் ஜிரதையாக தான் இருக்கும் அதனால இது இப்படி இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது இது என்ன ஆகிறது இப்படியே இருந்தால் இப்படி என்ன ஆயிடுச்சு இப்போ இதுதானா இப்படி மன அழுத்தத்தை தான் இது கொடுக்குமா அப்படின்லாம் பேசக்கூடாது அது ஒரு நிலை அதை கடந்துடுவோம் கண்டிப்பாக கடந்துடுவோம் ஆனால் பொறுமையாக இருக்கு பொறுமையாக இருக்கட்டும் அந்த என்னன்னா அந்த கஷாயமெல்லாம் வெளியில போகட்டும் வரட்டு அழுத்தி வைத்திருக்கக்கூடியவைகளெல்லாம் வெளியே வரட்டும் பேசாமல் விட்டுவிட விட்டுவிட்டால் அது என்ன தானாகவே கொஞ்ச நாள் கழித்து சரியாக அதுக்காக நம்ம ரொட்டீனை மாற்ற வேண்டாம் நம்ம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதை நிறுத்த வேண்டாம் அது நீங்கள் நடைபெணம் போல வாழ்கிறேன்னு சொன்னாலும் தப்பு இல்லை நடைபெணம் மாதிரியே இருந்தாலும் தப்பு இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஜீவன் வந்துடும் அப்புறம் நடை ஜீவன் நடைபெணம் அப்புறம் நடை ஜீவன் வந்துடும் கவலைப்பட வேண்டும் அதுக்கு உபாயணம் போடல இதபாயத்தினாலும் அத பத்தி கவலைப்படாதே அது தானாகவே சரியா போயிடும் அந்த மன அழுத்தம் தானாகவே சரியா போயிடும் டாக்டர் என்ன பண்ணுவார் நீ அனுபவிடது மாசம் இருக்கலாம் ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட இருக்கலாம் பரவாயில்லை அதை பற்றி கவலைப்படக்கூடாது அதை பற்றி நமக்கு எனக்கு இப்படியே இருக்கு அந்த செத்திலனே செத்திலா பத்து பாடினார் திருநாவுக்கரசர் மாணிக்க வாச்சகர் அது இதுதான் சொல்கிறாங்க திருவாசகத்திலேயே இந்த வெறுமை நிலையை மாணிக்க அனுபவித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது அவர் கூடவே இருக்கார் குரு கூடவே இருக்கார் மாணிக்க அப்புறம் குரு விட்டு பிரிஞ்சிடுறார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இப்படி கோயில் பிள்ளை பிற எடுத்துக்கிட்டேன்னு அவருக்கு ஏதோ மனசு மா என்னோ மாறி இருக்கு ஒண்ணும் அவரை விட்டு போன உடனே அவருக்கு ஒரு மாதிரி வெறுமையில் இருக்கார் செத்து போகக்கூடாதாங்கிறார் அது பேரே செத்திலாப்பத்து அப்படின்னே பேர் அந்த செத்திலனே அப்படின்னே பாடுற அப்படி வருத்தப்படாத பேசாம இரு தானாவே சரியாயிடும் அதுக்கு யாராவது நம்மகிட்ட என்ன சொல்லுவோம் நம்மகிட்ட வந்தால் என்ன பண்ணணும் கவலைப்படாத பேசாம இருப்பே இருக்கணும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் சொன்னா ஒத்துக்கணும் அப்புறம் இந்த சாமியார் தெரியாது வேற சாமியார்ட்ட போறேன்னு போகக்கூடாது எந்த சாமியார்கிட்ட போனாலும் இந்த சாமியாரே யாரு கௌடபாத சாமியாரே சொல்லி இருக்கேன் சமபிராப்தம் நாலையே அடுத்தது தத்தோப்பி எத்னதா சாமியம் ஆப்பாதே அதுலயும் என்ன பண்ணணும்னா நீ அதை மனசை வந்து நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அதே சமயம் வரணுங்கிறத பிரார்த்தனை பண்ணு ட்ரை பண்ணு வந்துடுங்கிற சமப்பிராப்தம் அப்புறம் வந்து இந்த மூணையும் கடந்துடுவான் நம்ம இப்படியே மொழியாக முயற்சி பண்ணினோம்னா இந்த விக்கிரங்களை ஜெயிச்சுடலாம் அப்புறம் சமப்பிராப்தம்னா என்ன மைண்ட் அவைலபிள் நன்றாகவே தயாராக இருக்கு இப்போ விக்ஷேபம் இல்லை லயம் இல்லை கஷாயம் இல்லை ரொம்ப அனுகூலமாக தயாராக இருக்கு அதை விஷ் பண்ணிவிடாதீங்க சமப்பிராத்தம் அபிமுகீபவதி சமப்பிராத்தம் பமப்பிராபிமுகீபவதி தன்ன விசால விஷயா நான் இல்லை விஷயா ந விஷயத்தை நோக்கி மனசை கொண்டு போயிடாது திரும்ப அதனால தான் விவித்த சேவி தனியாக போயிடு இது அங்கே போனால் தான் தெரியும் நம்ம எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் மௌன வரதும் இருக்கணும் ஆசிரமத்தில் போய் யார்டையும் பேசப்படாது ஆசிரமத்தில் போய் பேசப்படாது ஏதாவது வேணும்னா ஸ்லேட்டு பென்சிலை வச்சு எழுதி எழுதி காட்டிக்கலாம் தேவைப்பட்டா கஷ்டமௌனம் ரொம்ப உத்தமம் கஷ்டமௌனா என்ன தெரியுமா சைகை கூட காட்டப்படாது சைகை கூட காட்டாம இருந்தா அதுக்கு பேரு காஷ்ட மௌனம்னு பேரு வாயால பேசாம இருந்தா அதுக்கு பேரு வாக்கு மௌனம் காஷ்ட மௌனம்னா என்ன சைகை காட்டுறது தேடிப்போம் இல்லையா என்ன நேற்றுக்கே வந்து யார் இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க நம்ம வேற அது பேசி தொலைக்கலாமே காஷ்ட மௌனம் வாக்கு மௌனம் பேசக்கூடாதுன்னு சொல்றேன் பேசாமல் இருந்து நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படி பண்ணுற போது என்னென்னா ஆசிரமத்தில் நம்ம ஆசிரமத்தில் அந்த சௌரியம் இருக்குது என்னது பேப்பர் கிடையாது டிவி கிடையாது ஒன்றும் கிடையாது பேசாமல் கோயில் இருக்குது வேணா இல்லை நம்ம மாமர மரத்தடிதான் இருக்குது போய் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம் விக்ஷேப ராகி ரஹிதம் லயம் வரக்கூடாது இதெல்லாம் இருக்குதுன்னா சமப்பிராப்தம்னா விசாலைய விஷயாபிமுகம் பண்ணாமல் நல்லா தியானம் பண்ணலாம் அ சமபிராப்தம் தோப்பி எத்தனதா சாமியம் ஆப்பாதையே ரெண்டு சொல்றார் சங்கராச்சாரியார் விஜா சும்மா ஜஸ்ட் வாட்ச் பண்ணு அதை தெரிஞ்சுக்கோ சக்கஷாயம் விஜா அதுவும் வரத்தான் செய்யும் அப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் நீ என்ன பண்ணணும் அதை பொறுமையாக அதை ஓவர் கம் பண்ணி முயற்சி பண்ணி மனசை சமநிலைக்கு கொண்டு வந்து விஷயத்தை நினைக்காம ஆத்மாவ நினைக்கிறதுக்கு அபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் நாஸ்வாத நேற்று ஏகீ குறிய பிரயத்ன ஸ் தச பிரச்சலம் நிறச்சி ஏயத்த சுக ராகு இந்த ஒரு இன்னொரு தடை இது என்னன்னா சமாதிசிதா யோகினேதா இங்கே வந்து ரசாஸ்வாதான்னு ஒரு சுக இதுதான் வந்து அனுகூல சத்ருன்னு சொன்னேன் மத்த மூணு பிரதிகூல சத்ரு சொல்ல போனா விக்ஷேபமும் நல்ல பிரதிகூல சத்ரு இது பிரதிகூலமா அனுகூலமான தெரியாத அந்த அந்தராய்னு அர்த்தம் அந்தராயின்னு யோக சாஸ்திரத்துல தியானத்துக்கு வர இடைஞ்சலுக்கு பேரு அந்தராய் பேரு விக்னங்களுக்கு பேரு அந்தராய் பதஞ்சலியுடைய பாஷையில் அப்படி சொல்லப்படும் இப்ப இங்க என்ன சொல்ற ரசாஸ்வாதா நாஸ்வாதயே சுகம் தத் தத் சுகம்வாதையே இந்த சமாதி சுகத்துல மயங்கி போகாதே இப்ப இந்த மூணையும் ஜெயிச்சுடுறான் ஒருத்தன் ஜெயிச்ச உடனே என்ன ஆகிறது அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணோஸ்மி அகம் சுத்தோஸ்மி அகம் முக்தோஸ்மின்னு தியானம் பண்றான் ஏன் தியானம் பண்றான் தியானம் பண்றது நோக்கம் என்ன தெரியுமோ சமாதி அபியாசம் பண்ணுவதனுடைய சமாதி அபியாசம் பண்ணல ஞான பலத்துக்காகத்தான் சமாதி அபியாசம் பண்றான் மோக்ஷத்துக்காகவும் சமாதி அபியாசம் பண்ணல ஏ மோக்ஷ ஆத்மாவோட ஸ்வரூபம் நானே மோக்ஷம் மோக்த்தை நான் சமாதியில் அடைய முடிய மோக்ஷத்தை நான் சமாதியில் அடைய முடிய இப்போ பதஞ்சலி நிர்விகல்பமாதி அடைஞ்சிருப்பாரா மாட்டாரா ஒரு கேள்வி பதஞ்சலிக்கு நிர்விகல்பாதி கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா கிடைச்சிருக்கும் நிர்விகல்பமாதி அனுபவம் கிடைச்ச பிறந்தானே அவர் எழுதியிருக்க முடியும் புஸ்தகம் இல்லையா எனக்கு தெரிஞ்சது யாரும் விசாரம் பண்ண மாதிரி தெரியல எனக்கு இப்படி ஒரு விசாரம் தோன்றுது நான் எந்த புத்தகத்திலும் நான் படிக்கிறேன் எனக்கு இது தோன்றிக்கொண்டே இருக்கு பதஞ்சலி நிர்விகல்பாதியில அனுபவிச்சிருப்பாரா மாட்டாரா அனுபவிக்காம அந்த புத்தகம் எழுதியிருப்பாரா நிர்விகல்பமாதியோட லட்சணத்தை சொல்றவர் யார் பதஞ்சலி அப்ப நிர்விகல்பாதியை அனுபவிச்சவர் எழுதியிருக்கணும்னு சொன்னா அப்ப நிர்விகல்பமாதியிலிருந்து வந்ததுக்கு பிறகு அவர் சொல்றார் ஜெகத் சத்தியம் ஆத்மா பகூன் எப்படி இருக்கு நிர்விகல்பமாதிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஆத்மா பல ஜக்தியம் ஏன்னா அனுஷ்டானங்களெல்லாம் பண்ணி நிர்விகல்பமாதி எல்லாம் அனுபவிச்சிருந்த அப்புறம் புஸ்தகம் எழுதுறாருன்னு சாஸ்திரத்தை வந்து எழுதியிருக்கார் சூத்திரமாக எழுதியிருக்கார் யோக சூத்திரம் எழுதியிருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அனுபவிச்சுட்டு தான் எழுதியிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஃபிலாசபியில் இருக்கு இல்லையா ஆத்ம பகுத்வாதம் ஜெகத் சத்தியத்துவவாதம் ஈஸ்வரனே அவருக்கு ரொம்ப ஒன்றும் உயர்த்தி கிடையாது சும்மா பேருக்கு தான் சேஸ்வர சாங்கியம் ஒத்துக்கிறார் பதஞ்சலி ஆனா பெருசா தூக்குறதுக்கு அனுகூலம் பிளஸ் பண்ற பதஞ்சலி ஈஸ்வரன் இல்லாத நிரீஸ்வர சாங்கியம் கபில கபில மதம் சாங்கியம் பதஞ்சலி மதம் சாங்கியம் ஈஸ்வரனை ஒத்துக்கொண்ட சாங்கிய மதம் அது வந்து கபிலருடைய மதம் எப்படின்னு கேட்டா நிரீஸ்வர சாங்கியம் சேஸ்வர சாங்கியம் தியான பிரதானம் தியான பிரதானம் இவரும் ஞானத்தை ஒத்துப்பார் ஆனா ஞானத்தை காட்டினு தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பதஞ்சலி சமாதி இருந்து வந்தவர் எனக்கு என்னென்னா சில தகவல்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா இருபத்தி ஒரு நாளுக்கு மேலே சமாதியிலருந்து இருக்க முடியாது அதுலேருந்து அப்படியே சமாதி ஆயிடுவாங்க திரும்ப வர முடியாதுங்கிறதுக்கெல்லாம் பிரமாணம் குருமராஜ் ராமகிருஷ்ணனுடைய படிக்கிறோம் நாம ஆனால் பதஞ்சலி கிட்ட அதுக்கான பிரமாணம் இல்லவே இல்லை பதஞ்சலியோட புஸ்தகத்தில் எங்கேயுமே யுத்தான அவஸ்தை இருக்கு அவர் திரும்ப வருவார் வந்ததுக்கு பிறகு இந்த உலகத்தில் எப்படி இருப்பார் இந்த சமாதி சுகம்னு இருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் இவர் என்ன சொல்ற கௌடபாதாச்சாரியார் அந்த சமாதி சுகத்துல அடிமையாயிடாதே அப்படிங்கிறார் சமாதி வேணும் ஆனா சமாதி சுகத்துக்கு அடிமையாயிடக்கூடாதுங்கிறார் சமாதி சுகதாஸ் ஆயிடாதே சுகதாஸ் அப்படின்னா சுகத்துக்கு அடிமை சமாதி சுகதாஸ் சமாதி பழக பழக என்னாகும்லிட்ட சொ ரொம்ப அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் எப்படி ஒரு விஷயானந்தத்துல நமக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கோ ஒரு விஷயானந்தத்துல நமக்கு ஒரு இது இருக்கே விஷயானந்தத்துக்கு நம்ம அடிமை தானே விஷயானந்த தாஸ் எல்லாருமே விஷயானந்த தாசர்கள் தான் இல்லையா அப்ப அந்த விஷயானந்தத்துக்கு அடிமையா இருக்கிற புத்திக்கு பதிலாக இங்க என்னன்னா இது வந்து ஆத்மானந்த தாஸ் இல்லை ஆத்மா ஆனந்த ஸ்வரூப்பா ஆத்மானந்த அனுபவிக்க முடியுமோ நிறைய வகுப்புல சொல்லி இருக்கேன் தைத்திரியோபனிஷத்துல நல்லாவே சொல்லியிருக்கோம் ஆத்மானந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது சமாதி ஆனந்த அனுபவிக்க முடியும் எஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நம்ம மனசுடைய அமைதியை அப்பப்போ நம்ம அனுபவிக்கத்தான செய்கிறோம் அதுக்கு நம்ம நிறைய பயிற்சி கொடுத்தா அதில் நிறைய அனுபவம் ஏற்படுத்தா சமாதி வேண்டாம்னு நான் சொல்லலை சமாதி பழக பழக மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது மனசுக்கு நல்லது ஆனால் அது மோட்சம் அல்ல மனசு ரொம்ப நல்லா இருக்கும் புத்துணர்ச்சி மிக்கதாக இருக்கும் எதையும் உண்மையாக புரிஞ்சு சக்தி படைத்ததாக இருக்கும் தூய்மையுடையதாக இருக்கும் இதெல்லாம் சமாதியுடைய மாபெரும் பிரயோஜனம் ஆனால் அந்த சமாதி சுகத்துக்கு அடிமையாகிவிடக்கூடாதுவாதம் ஆஸ்வாத என்ன அர்த்தம் அதை சுவைக்கணுங்கிற ஆசை திரும்ப திரும்ப இவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி டிவி பார்க்கறவங்க திரும்ப திரும்ப டிவி பார்க்கணும்னு ஆசையா இருக்குமோ அப்படி இவனுக்கும் சமாதிக்கு போகணும் போகணும்னு ஆசையா இருக்கும் ஒரு விஷயத்தை விரும்புற என்ன பண்றான் திரும்ப திரும்ப அதை அனுமவிக்கணும் அனுமவிக்கணும்னு நினைக்கிறான் அதே மாதிரி இது எனக்கு திரும்ப திரும்ப ஒரு கை கூட்டி எடுத்து வந்துடும் வந்துடும் நிச்சயமா வரும் ஆனா கடைசியில் கோட்டை விட்டு ஆத்மா இதை ஒரு உதாரணம் சொன்னா அவங்களுக்கு புரியும் அடுத்த வகுப்புல சொல்றேன் மணி நாலரை அஞ்சரை அடுத்த கிளாஸ் பிடிச்சிடுவோம் நினைக்கிறேன் ம் ஈஸ்ரோ குருராத் மூத்திபேதவிபாடினே வோமவத்வாத்தேயமூர்த்தே நம அய்யனேயனின்று அனந்தஜன்மங்காண்ட மெய்யனேமுபதேசிக்க வெடிவந்த குருவே போற்றி உய்யவே முல்கும் உதவிக்கோர் உதவிநாயே செயுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாதிகி ஜகன் மாதா புவனேஸ்வரி தேவிக்கு